اللهم அவர்கள் மீது அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து அதனை பின்பற்றி மர்ணித்துவிட்ட முஸ்லிம்கள் மர்மினால் வரைக்கும் அதே சத்தியத்தை தூய்மையுடன் பின்பற்றி மர்ணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக ஜமீனிக்க அல்லாஹ் அல் குர்ஹானின் நாற்பதாவது அத்தியாயத்தில் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய வசனங்களில் கூறுகின்ற விடயங்களை உபதேசத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் அல்லாஹுடைய மிகச் சிறந்த ஒரு படைப்பு வானவர்கள் மனிதர்களையும் ஜிங்களையும் இந்த பூமியிலேயே அல்லாஹ் படைத்து அவர்களுக்கு ஒரு பரீட்சை கூடமாக இந்த உலகத்தை ஆக்கியிருக்கின்றான் நாளை மறுமை நாளையில் விசாரிக்கப்படும் போது ஒரு காலை நேரம் அல்லது ஒரு மாலை நேரம் இந்த உலகிலே நாம் கழித்தோம் என்று நாமே சாட்சி சொல்ல இருக்கின்றோம் அவ்வளவு சுருக்கமான ஒரு நேரத்தில் எங்களுக்குரிய பரீட்சையாக இந்த வாழ்க்கையை அல்லாஹ் கண்டிருக்கின்றார் ஆனால் பரிதாபம் மனிதனுடைய நிலை விதம் விதமான கல்விகளை கற்று பெரும் அறிவாளி என நினைத்துக் கொண்டிருக்கின்ற மனிதன் இந்த உலகத்திலே ஏன் படைக்கப்பட்டோம் அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகின்றோமா எத்தனை ஆயிரம் கல்விகளை கற்றாலும் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து அதனை நிறைவேற்றுகின்ற புத்திசாலிகளாக இருக்கின்றோமா என்று மனிதன் சிந்திக்கவில்லை ஏதேதோ அவன் பெற்றுக்கொண்ட அறிவுகளின் மூலம் அவனாகவே தனக்கு தீங்கிழைத்துக் கொண்டிருப்பதாக உணர்கின்ற காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம் நாம் அல்லாஹுக்கு அடிபணிந்து நடப்பதால் அவனை துதி செய்வதால் அல்லாஹுக்கு எதுவும் கூடிவிடப் போவதில்லை அல்லாஹ் தனியாக வானவர்கள் என்ற ஒரு படைப்பை படைத்திருக்கின்றான் அவர்களிலே ஒரு சாரார் பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லது சுமக்கக்கூடியவர்கள் அதனை சூழ இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய புகழை கொண்டு அவர்கள் அல்லாஹை துணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அல்லாஹை அவர்கள் முற்றிலும் விசுவாசித்திருக்கின்றார்கள் அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்ற உண்மைதான் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வானவர்களுக்கும் எமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் தனியொரு படைப்பாக அவர்களையும் ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது இந்த உலகத்தில் எந்த கொள்கையை பின்பற்றுவதற்கு நாம் அனுப்பப்பட்டிருக்கின்றோமோ அதனை தூய்மையோடு பின்பற்று பின்பற்றுவது மாத்திரமே சோனம் செல்வதற்கான ஒரே பாதை என்று எமக்கு அறிவிக்கப்பட்டு இன்று நாம் அனுப்பப்பட்டிருக்கின்றோம் அதே போன்று அல்லாஹுடைய மற்றொரு படைப்பாகிய இந்த வானவர்கள் அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் உள்ள உறவு அவர்களும் ஒரே ரப்பாகிய அல்லாஹ் அல்லாவை விசுவாசித்து அவனுக்கு விவாதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவனை அடிவடைந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே அப்பினால் படைக்கப்பட்ட என் மீதும் அல்லாஹ் சுமத்தி இருப்பது என்னவென்றால் அல்லாஹுக்கு மாத்திரம் இபாதை செய்ய வேண்டும் அவனுக்கு எவரையுமே இணையாக்க வானவர்கள் அவர்களுடைய பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் அரசின் மீது அமர்ந்திருக்கின்றான் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் களிமா சொல்லுகின்ற கோடான கோடி மக்கள் இந்த அடிப்படை உண்மையை கூட தெரியாத ஒரு நிலையில் இதுவே இஸ்லாம் என்றால் என்ன என்பதை இவர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக கூட நாம் அறிந்து கொள்ளலாம் எப்படியோ அரிசை சுமக்கக்கூடிய வானவர்களும் அதனை சூட உள்ளவர்களும் அல்லாது அவனது புகழை கொண்டு துணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்ததாக அல்லா சொல்லுகின்றான் வயசாக பெரு அவர்களை போன்று யாரெல்லாம் அல்லாஹை விசுவாசித்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள் இதுதான் அந்த வானவர்களும் மனிதர்களும் ஆகிய எங்களுக்கும் இடையிலான உறவு ஒரே அல்லாவை நாம் விசுவாசித்திருக்கின்றோம் ஒரே அல்லாவை விசுவாசித்தவர்கள் அனைவருமே விசுவாசிகள் அல்லாஹுடைய அடியார்கள் என்ற ஒட்டுமொத்த சமூகத்திற்குள் வந்துவிடுகின்றார்கள் எனவே அந்தவர்கள் நாங்கள் கண்டிடாத அவர்கள் விசுவாசம் கொண்ட எங்களுக்காக அல்லாஹுவிடம் பிரார்த்திக்கின்றார்கள் பாவம் அணிக்கும்படி கேட்கின்றார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ரப்பனாவை கேட்டுக் கொள்ள செய்யும் யா உனது அருள் அனைத்து படைப்பினங்களின் மீதும் தாராளமாக உனது அருளை நீ கொழுந்திருக்கின்றாள் அவை அனைத்தையும் பற்றி அறிவை நீ கொண்டிருக்கின்றாள் பகப்பெரியில் எனவே யாவா எவரெல்லாம் தங்களது தவறை உணர்ந்து உன்னிடம் மீழுகின்றார்களோ அவர்களை நீ மன்னித்த வருவாயாக என்று அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் அது மட்டுமல்ல உனது பாதையை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்களை தொடர்ந்து அல்லாஹ்விடம் பிரார்த்தித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இது மட்டுமல்ல ஒக்கையின் யா அவா அவர்களை அதாவது கடுமையான அந்த நரையின் தண்டனையில் இருந்து அவர்களை பாதுகாத்தவள்வாயாக அவர்கள் எங்களுக்காக பிரார்த்திக்கின்றார்கள் எவ்வளவு அல்லாஹ் செய்திருக்கின்றான் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தொடர்ந்தும் அவர்கள் அவர்களுக்கு நீ வாக்களித்தாயோ அந்த நிலையான கோணத்திலே அவர்களை நுழைவித்தவர்கள் வாயாக அவர்களை மட்டுமல்ல அவர்களுடைய மூதாதையரில் யாரெல்லாம் நல்லவர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய தேடிகளில் ஆண்களாக இருந்தால் அவர்களுடைய மனைவியர் பெண்களாக இருந்தால் அவர்களுடைய கணவர்கள் இப்படி அவர்களெல்லாம் யாரெல்லாம் நல்லவர்களாக இருந்தார்களோ வதுரியாத்தீன் அதே போன்று அவர்களுடைய பிள்ளைகள் இவர்களிலே யாரெல்லாம் நல்லவர்களாக இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை புரிந்து அதன்படி வாழ்வதன் மூலம் அல்லாவுடைய திருப்தியை அடைவதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ இவ்வாறு சிறந்த மனிதர்களாக வாழ்ந்தார்களோ அவர்கள் அனைவரையும் நிலையான உனது சோனத்திலே நுழைவித் தருவாயாக என்று எங்களுக்காக அந்த வானவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவுடைய நேர்வழியை பின்பற்றக்கூடியவர்கள் தாங்கள் தவறு செய்தால் உணர்ந்து அல்லாஹென்பால் இவர்களுக்காக பிரார்த்தித்துக்கொண்டே இருக்கின்றுடைய மிகப்பெரிய அருள் அந்த வானவர்கள் தொடர்ந்து சொல்லுகின்றார்கள் இன்னும் அஜிது ஹசீன் யா அல்லா நீ சக்தி வாய்ந்தவன் ஞானமிக்கவன் என்று அல்லா சொல்லுகின்றான் இதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும் நாங்கள் அல்லாவுக்கு இபாத செய்வதால் எதுவும் கூறிவிடப் போவதில்லை அல்லாஹு அவனும் அல்லாஹ் எதிர்பார்த்திருப்பதும் எங்களை விட சிறந்த இபாதத்துக்களை செய்யக்கூடிய ஒரு படைப்பு அவனுடைய சிம்மாசனத்தை சுமந்து கொண்டு அதனை சூழ இருந்து கொண்டு அல்லாஹே அல்லாஹுடைய அவனை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் எனவே என்போன்ற ஒரு சாதாரண விவாதத்துக்களை செய்கின்ற அதிகாரிகள் அல்லாஹுக்கு அவசியம் கிடையாது இருந்தாலும் கூட எங்களை ஒரு சோதனைக்காக இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றான் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி நல்லவர்களாக நாம் வாழ்ந்தால் பெற்றோர்களாக இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் எங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் எங்களுடைய மனை மக்களாக இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் அனைவரையும் அவ்வாறு வாக்களித்திலே நுழைவிக்கும்படி வானவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் பிரார்த்தனையும் அவர்கள் எங்களுக்கு செய்வதற்கான ஒரே காரணம் அவர்களை போன்று படைத்த ஒரே இறைவனை நாம் விசுவாசித்திருக்கின்றோம் என்பது மட்டும்தான் எனவே அந்த விசுவாசம் உண்மையாக எம்மிடம் இல்லை என்றால் அல்லா சொல்லுகின்ற பிரகாரம் என்னிடம் அந்த விசுவாசம் இல்லை என்றால் எது நேர்வழி என்று அல்லாஹ் எமக்கு காட்டி தந்தானோ அந்த நேர்வழியில் நாங்கள் இல்லை என்றால் யாரெல்லாம் அப்படி மோசமான நிலையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த வானவர்களுடைய பிரார்த்தனையும் கிடைக்காது இப்படியான விடயத்தில் அவர்கள் வெற்றி பெறவும் முடியாது சுவனத்தை அல்லாஹ் யாருக்கு வாக்களித்திருக்கின்றான் என்றால் இணை வைக்காமல் ஒரு அந்த என்ற தகவலோடு யாரெல்லாம் வாக்களித்திருக்கின்றவர்கள் தொடராக பிரார்த்திக்கின்றார்கள் எனவே நேர்வழியில் இருந்து உல தூய்மையோடு அல்லாவது திருப்பியை எதிர்பார்த்த ஒரு முஸ்லிமாக யாரெல்லாம் இருக்கின்றானோ அவனுக்கு வானவர்களுடைய பிரார்த்தனை இருக்கின்றது அல்லாஹ் இலக்கி அந்த நேர்வழியை யாரெல்லாம் பின்பற்றி வாழுகின்றன அவர்களுக்கு அல்லாவுடைய திருப்தியை எதிர்பார்த்தவர்களாக நல்லவர்களாக ஒரு குறைந்தபட்ச முசுமுக்குரிய தகமையோடு நாம் மரணித்தால் அல்லாஹின் அருளை கொண்டு மிகச்சிறந்த படைப்புகளிலே ஒரு படைப்பாகி அந்த மாணவர்களின் பிரார்த்தனைகள் அதனை நிச்சயமாக அவ்வா அங்கீகரிப்பான் நிறைய அந்த சுழத்திலே அந்த சுணத்திலே விழையக்கூடிய பாக்கியத்தை அல்லா அனைவருக்கும் தந்தருவானாக பசங்கள் பெருவன் உலக அப்பூர்வம் محمد من الله <سؤال> الله <سؤال> الله فلا فلا له له ومن واشهد واشهد ان ان لا لا اله الا شريك عبده خير الكلام في النار مع بعض மேலே சொன்ன பிரார்த்தனையோடு அந்த வாணவர்கள் முடித்து விடவில்லை ஒருவன் சுழத்திலே நுழைவுக்கப்பட்டால் அது மிகப்பெரிய வெற்றி என்பது எமக்கும் தெரியும் ஆனால் இந்த வானவர்கள் தொடர்ந்து பிரார்த்திக்கின்றார்கள் அனைத்து விதமான தீர்வுகளிலும் இருந்து அவர்களை பாதுகாத்தருவாயாக அதாவது யாரெல்லாம் உன்னுடைய பாதையை பின்பற்றினார்களோ அவர்களுடைய பெற்றோர்கள் பிள்ளையர்கள் மனைவி மக்கள் இவர்களிலே யாரெல்லாம் நல்லவர்களாக அதாவது முஸ்லிம்களாக இருக்கின்றார்களோ அவர்களை விட்டும் அனைத்து தீரை விட்டும் அவர்களை பாதுகாத்த உருவாயாக ஒமன் தாக்கி நீ அந்த மர்மை நாளிலே யாரை விட்டு அனைத்து நீக்கி அவர்களை பாதுகாக்கின்றாயோ ரஹர்களுக்கு அருள் கொண்டு விட்டாய் என்று இந்த வானவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் அருள் என்று சொல்லும் போது உலகத்திலே எங்களுக்கு பணமும் பட்டமும் புகழும் கிடைத்து விட்டால் அவ்வாஹ் எங்களுக்கு மிகவும் அருள் எதிர்க்கின்றான் என்று நினைக்கின்றோம் ஒருவனுக்கு உலகிலுள்ள வாய்ப்பு வசதிகள் குறைந்து விட்டால் அல்லாவுடைய அருணிவனுக்கு கிடைக்கவில்லை என்று நினைக்கின்றோம் ஆனால் இங்கே நாம் இந்த வசனத்திலே கவனிக்கலாம் இதே போன்று ஊடு என்ற அத்தியாயத்தின் இறுதி வசனங்களிலே அல்லா சொல்லுவதையும் நாம் எடுத்து பார்க்கலாம் அல்லாஹ் சொல்லுகின்றான் மனிதர்கள் தொடர்ந்து அவர்கள் பல பிரிவுகளாக பல இயக்கங்களாக பல அமைப்புகளாக பிரிந்து கொண்டு இருப்பார்கள் இல்லாமன் ரஹிந்த யாருக்கெல்லாம் நீ அருள் புரிந்தாயோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இங்கே வானவர்களுடைய அல்லாஹ் யாருக்கு அருள் புரியப்பட்டிருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்துகின்றான் மறுமை நாளிலே அனைத்து விதமான தீங்குகளிலும் இருந்து எந்த மனிதன் பாதுகாக்கப்படுகின்றானோ அவனுக்கு நீ அருள் புரிந்து விட்டாய் என்று வானவர்களுடைய நாவினால் அல்லாஹ் என்று அந்த சொல்லுகின்றான் எனவே இந்த சேவனை கூடத்தில் அனுப்பப்பட்டிருக்கின்ற நாம் இந்த சில வசனங்களில் இருந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை அல்லாஹை அடிபணிவதற்கு விபாத செய்வதற்கு தூய்மைப்படுத்துவதற்கு தனியான ஒரு படைப்பு இருக்கின்றார்கள் எங்களிடமிருந்து அல்லாஹுக்கு எந்த தேவையும் கிடையாது அந்த வானவர்கள் அவன் அவன் அமர்ந்திருக்கின்ற அந்த அரசை சுமந்து அதனை சூழ் அவர்கள் இருந்து அல்லாஹை தூள் செய்து புகழ்ந்து அந்த வானவர்களுடைய பாவ மன்னிப்பு கேட்கின்ற தன்மை அதே போன்று சுவனத்திலே நுழைவிக்கும் போது அல்லாவிடம் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் இது யாருக்கென்றால் மனிதர்களும் தென்களும் ஆகிய வெறும் காலை அல்லது மாலை என்ற மிக குறுகிய நேரத்தில் அல்லாஹுக்கு விபாதத்து செய்து சுவனம் அடைவதற்கு வழியை காட்டி அல்லாஹ் இந்த பூமியிலே என்னை படைத்திருக்கின்றான் எத்தனை வகையான அறிவுகளை நாம் கற்றாலும் சோனம் செலுத்தக்கூடிய ஒரே அறிவு அல்லாவுடைய வீணை பற்றி அறிவு எமக்க வேண்டும் அந்த அறிவை நாம் கற்று தூய்மையோடு அவ்வாவுடைய பாதையிலே நாம் பயணிக்க வேண்டும் அவ்வாறு பயணிக்கும் போதுதான் நாம் சிறந்தவர்களாக மாற முடியும் அதே எங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் மனைவிமார்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த அவ்வாவுடைய நேர்வழியை பின்பற்றினால் அதே போன்று இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதன் பிறகு மனிதன் என்ற ரீதியிலே தவறுகள் நடக்க முடியும் அந்த தவறுகளுக்கான அல்லாவுடன் யாரெல்லாம் தூய்மையான உள்ளத்தோடு பாவமனிப்பு தருகின்றார்களோ அவர்களை மன்னிக்கும்படி வானவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களைத்தான் அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த சோனத்திலே நுழைவிக்கும்படி அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் அதே போன்று மறுமை நாளில் அவர்களை அனைத்து விதமான தீவுகளில் இருந்து பாதுகாக்கும்படி பிரார்த்திக்கின்றார்கள் பிரார்த்தித்து வைத்து சொல்லுகின்றார்கள் மர்மை நாளில் ஒரு மனிதன் அனைத்து விதமான தீங்களிலும் இருந்து அவன் பாதுகாக்கப்பட்டால் அவன் அல்லாவுடைய அருளை பெற்றுவிட்டான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இது குரானுடைய நாற்பதாவது அத்தியாயத்தின் எண்பதாவது லக்னம் எனவே சுருக்கமாக நாம் புரிந்து வேண்டும் அல்லாவுடைய மிகப்பெரிய அருள் உண்மையான அருள் அல்லாவுடைய தீனை பின்பற்றக்கூடிய பாத்தியம் யாருக்கு கிடைக்கின்றதோ அவன் மூலம் நல்லவர்களாக மாறக்கூடிய பாத்தியம் யாருக்கு கிடைக்கின்றதோ அதே சத்தியத்தை தங்களுடைய பெற்றோர்களுக்கும் பிள்ளைக்கும் மனைவிக்கும் எடுத்து சொன்னதன் மூலம் அவர்களும் நல்லவர்களாக இருந்து இதே ஜீனக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ இந்த ஜீனை ஏற்றிருக்கக்கூடிய நிலையில் தவறுகள் நிகழ்ந்து விட்டால் அவற்றுக்கெல்லாம் அல்லாவிடம் சௌபா செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த வானவர்களுடைய பிரார்த்தனையை போன்று நிறையான சோனத்தில் நாம் நிறைவிக்கப்படுவோம் அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் இந்த உலகிலே நாம் இருக்கும்போது அது மிகப்பெரிய அருளாக அல்லா சொல்லுகின்றான் மனிதர்களிலே யாரெல்லாம் ஒரே தலைமைத்துவத்தின் ஒரே கொள்கையிலே ஒன்றுபட்டு வாழுகின்றார்களோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் பிரிந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இது உலகிலே எமக்கு கிடைக்கக்கூடிய அருள் இந்த அருளின் காரணமாக மருமையிலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அருள் அனைத்து விதமான தீவுகளிலும் இருந்து ஒருவன் பாதுகாக்கப்படுகின்றான் என்றால் அவனுக்குத்தான் அல்லாஹ் அருள் விழுந்திருக்கின்றான் அது மட்டுமல்ல வதாலிக்க அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கின்றான் எனவே உலகிலே ஒரு மனிதன் அல்லாவுடைய பாதையை ஏற்று அந்த பாதையிலே தூய்மையோடு அவன் இறுதி வரைக்கும் முஸ்லிமாக இருந்து ஒருவன் மர்ணிக்கின்றான் என்றால் ஒரே கூட்டமைப்பாக ஒரே தலைமைக்கு கீழ் அந்த சத்தியத்திலே வாழ்ந்து அவன் மர்மிக்கின்றான் என்றால் அதன் விளைவாக மர்மையிலே என்ன நடக்கும் என்றால் அவ்வாறு தனது அருளை கொண்டு அந்த மனிதனை அனைத்து விதமான தீங்குகளிலிருந்து பாதுகாத்து விடுவான் அவ்வாறு பாதுகாக்கும்படி வானவர்கள் பிரார்த்தி பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அதே போன்று அவனை நிலையான சோனத்திலே நுழைக்கும்படி பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அந்த மர்மை அனைத்து தீங்களிலும் நாம் பாதுகாக்கப்பட்டு விட்டோம் என்றால் அது மிகப்பெரிய அருள் ஒரு மனிதன் அடைய வேண்டிய கட்டாயமான ஒரு அருள் வதாலிக்க அருளை கொண்டு நாம் எதிர்பார்க்கின்ற அந்த நிறைவிக்கப்படுவோம் எனவே அல்லாஹ் இறக்கி தூய்மையான வீண் எது என்பதை நாம் அறிய வேண்டும் அதுதான் மிகப்பெரிய அருள் அந்த அறிவை நாம் பெற்றதன் பிறகு நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லாவுடைய மிகப்பெரிய அருள் முதன்மையான அருள் ஒவ்வொரு மனிதனும் இன்னும் பெற வேண்டிய அருள் அவர்கள் பிரியக்கூடாது பிரியக்கூடியவர்களை கொண்டு அவர்கள் மனிதர்களாக இருந்தாலும் சரி ஜின்களாக இருந்தாலும் நரையிலே அவர்களை நான் நுழைவிட்டேன் என்று விதித்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் அல்லாவுடைய வழியாகிய பொறானையும் சுண்ணாவையும் தூய்மையோடு நாம் பின்பற்றி மர்ணித்தால் உலகிலே அது கிடைக்கப்பெறுகின்ற அருள் அந்த அருளின் விளைவாக அவ்வாறு எமது வாழ்க்கையை கிடைத்ததன் காரணமாக மறுமையிலே அல்லாஹ் அவனது அருளை கொண்டு அனைத்து விதமான தீங்குகளை விட்டும் எங்களை பாதுகாப்பான் அது அடுத்த கட்டத்திலே நாம் பெறக்கூடிய அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் இந்த இரண்டு அருளும் கிடைக்க பெற்ற ஒருவன் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய அதே அருளை கொண்டு சோனத்திலே நிலையான அந்த சோனத்திலே அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள் தூய்மையான முத்தின்களாக அல்லாவுடைய வரம்புகளிலே மிகவும் பேண்களாக இருந்து அவனுடைய திருப்திக்காக உழைத்த முன் சென்று விட்டவர்கள் என்று ஒரு அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த சிறந்த அதிகாரிகளில் மதிக்கக்கூடிய பாக்கிற்கு எங்கள் அனைவருக்கும் அல்லா தந்து விடுவானாக இல்ல ஒயூ அம்மா சுள்மூனில்ல ஒலாய